இனிய காலை வணக்கங்களுடன் உங்கள் ஜோஸ்பின் நற்றினையிலிருந்து கவிதை தூரல்களுக்காய் இன்றைய தலைப்பு லட்சிய கனவுகள் இது ஓர் நாள் ஆசை கனவல்ல இது ஓர் நாள் ஆசை கனவல்ல தொடர் நாள் லட்சிய கனவு அப்துல் கலாமை போல் என் கனவுகளும் வெற்றி காணலாம் அப்துல் கலாமை போல் என் கனவுகளும் வெற்றி காணலாம் அக்கினிச் சிறகுகளை நான் சிறகடிக்க காத்திருக்கும் இவ்வேளையில் சிறுவயதில் வறுமை அன்பின் ஆதரவு இல்லாத தனிமை தனிமையில் வெள்ளை காகிதத்தின் அன்றைய கிருக்கல்கள் இன்று அனுபவ வெளியில் தளிர்விடுகிறது நற்றினையில் கவிதை தூறல்களாய் எழுதப்படாத கவிதைகளை மூச்சோடு எழுதுகிறேன் இதுவோர் பாரதியின் கனவுமாயும் இருக்கலாம் என் இதய வயலில் இளமை பருவத்தின் எழுத்துக்களை விதைத்தேன் உச்ச விளைச்சலின் அறுவடைக்காய் காத்து கிடக்கிறேன் வெள்ளை காகிதத்தில் எழுதப்பட்ட என் கவிகளை இன்று நற்றினையில் உங்கள் செவிகளுக்கு மொழிபெயர்க்கிறேன் இங்கே தொடங்குகிறது என் வெற்றிக்கான முதல் பயணம் என்ற உவகையோடு உங்கள் ஜோஸ்பின் நன்றி